அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வனமுடன் தளராத இதயம் உடையவனுக்கு என்றும் முடியாது என்று ஒன்றும் இல்லை உண்மைக்கு என்றும் அழிவில்லை உங்களுக்காக பொய் சொல்பவன் உங்களுக்கு எதிராகவும் பொய் சொல்வான் உங்கள் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும் உறுதி என்பது இல்லாவிட்டால் நீங்கள் நல்லவராக இருப்பது கூட கடினம்தான் ஒரு ஊரில் ராமன் எனும் வணிகன் வசித்து வந்தான் அவனுடைய வியாபாரம் மிகவும் மோசமாகி விட்டது அவன் கடன்காரனாகி விட்டான் அவன் தன்னுடைய கடனை அடைக்க தன் வீட்டில் இருந்த அனைத்து பொருள்களையும் விற்றான் கடைசியாக நீளமான ஒரு பெரிய இரும்பு மட்டும் இருந்தது ராமன் மீண்டும் பொருளை ஈட்ட வெளியூர் செல்ல ஆயத்தமானான் அந்த இரும்பை யாரிடமாவது கொடுத்து வைத்து பின்னர் திரும்பி வந்ததும் வாங்கிக் என்று நினைத்தான் உடனே அவனுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கும் லட்சுமணனே ஞாபகம் வந்தது லட்சுமணனை சந்திக்க சென்றான் ராமன் லட்சுமணன் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்கிட்ட ஒரு பெரிய இரும்பு தொண்டு இருக்கு அது நல்ல விலை போகும் நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு போகலான்னு இருக்கேன் நான் திரும்பி வர்ற வரைக்கும் அத நீங்க உங்க பாதுகாப்புல வச்சுக்க முடியுமா என்று கேட்டு அவனிடம் கொடுத்துட்டு ஊருக்கு சென்றான் சிறிது காலம் சென்று ஊர் திரும்பிய ராமன் லட்சுமணனை சந்தித்தான் போறதுக்கு முன்னால உங்ககிட்ட குடுத்துட்டு அந்த இரும்பு துண்ட வாங்கிட்டு போனான்னு வந்த என்றான் ராமன் சிறிது நேரம் யோசித்த லட்சுமணன் ஒரு பொய்யை சொன்னான் அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க குடுத்துட்டு போன அந்த இரும்ப ஒரு அரைக்குள்ள போட்டு கூட்டி வச்சிருந்த ஆனா அத எலி கடிச்சு சாப்பிடுச்சு என்றான் மேலும் ல கோபா போது என்று சொன்னமன் உங்க பையனை என் கூட அனுப்பிங்க ஊர்ல இருந்து உங்களுக்கு ஒரு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்திருக்க அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புற என்றான் இதை கேட்டு லட்சுமணன் தன் பத்து வயது மகனை அனுப்பி வைத்தான் லட்சுமணனின் மகனை தன்னுடன் அழைத்து போன ராமன் அவனை ஒரு அறைக்குள் வைத்து நீண்ட நேரமாக திரும்பாததால் லட்சுமணன் கவலை அடைந்து ராமனிடம் விசாரிக்க சென்றான் அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல நாங்க ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருந்தோமா அப்ப ஒரு பெரிய கழுகு வந்து உங்க பையனை அழகா தூக்கிட்டு பறந்து போயிடுச்சுங்க என்ன செய்யுதுன்னே எனக்கு புரியாம அப்படியே நின்னுட்டு இருந்த அப்படிங்கின்றான் ராமன் இதை கேட்ட லட்சுமணனுக்கு முறையிட்டான் நீதிபதியும் ராமனை அழைத்து விசாரித்தார் ஐயா நானும் லட்சுமணனோட பையனும் வந்துகிட்டு இருக்கப்ப ஒரு கழுகு பையனை தூக்கிட்டு பறந்து போயிடுச்சுங்க என்றான் ராமன் இதை கேட்ட நீதிபதிக்கு கோபம் வந்தது என்னது ஒரு பையனை கழுகு எப்படி தூக்கிட்டு போவோம் நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க என்றார் நீதிபதி இல்லை நீதிபதி ஐயா ஒரு பெரிய இரும்பு துண்ட ஒரு சின்ன எலி சாப்பிடறப்ப ஒரு பையனை கழுகு சுலபமா துட்டு போகலாம் இல்லையா என்றான் நீதிபதி இதை பற்றி விசாரித்தார் ராமன் நடந்தவற்றை அனைத்தையும் சொன்னார் இப்போது நீதிபதிக்கு உண்மை புரிந்தது லட்சுமணனின் பையனை வைத்திருப்பதாகவும் நீதிபதியிடம் ராமன் சொன்னான் லட்சுமணன் நீ இந்த இரும்பு துண்டை ராமன் கிட்டே கொடுத்திடு ராமன் உன்னுடைய பையனை ஒப்படைச்சிடுவார் என்றார் நீதிபதி லட்சுமணன் தன் தவறு வெளிப்பட்டதற்காக வெட்டி தலை உண்மை என்றுமே முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியாத அதுபோல் லட்சுமணனால் தான் சொன்னது உண்மை என்று நிரூபிக்க முடியவில்லை தன்னஞ்சறிவது பொய்யற்க கொய்த்த தன்னஞ்சே தன்னைச் சுடும் தன் நெஞ்சு அறிந்தவற்றை பிறர் அறியார் என்ன எண்ணி பொய்யாக சொல்லுதல் கூடாது பொய்த்தா நாயின் வருத்தம் என்கிறார் வள்ளுவர் எனவே பொய் பேசாமல் இருப்போம் உடலுக்கு உறுதி உடல் மெலிந்திருக்கலாம் ஆனால் உள்ளம் மெளிந்திருக்க கூடாது உண்மையை நேசி ஆனால் பிழையை விட்டுவிடு நன்றி வணக்கம் வாழ்க வளம் இதுவரை உங்கள் செடிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமரசுவாமி